நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர்த்தலுக்காக சென்னையிலிருந்து உங்கள் நண்பலு கருவுற்ற பெண்களுக்கு ஏற்படும் வாந்தி மற்றும் கருவுற்ற பெண்களுக்கு முதல் மூன்று மாதம் மார்னிங் ஏற்படும் அதனால் வாந்தி மற்றும் தலை ஏற்படும் அது போக்குறதுக்கு எலுமிச்சம் பழத்தை எடுத்து மூக்கில் அவ்வப்போது முகர்வதால் வாந்தி மற்றும் தலை நின்று போகும் அது மட்டுமல்லாமல் எலுமிச்சம் சாட்டுடன் தண்ணீர் கலந்து தேன் சேர்த்து அவ்வப்போது பருகி வருவதால் வாந்தி மற்றும் நின்று போகும் இந்த எலுமிச்சாறு அடிக்கடி பருகிட்டு வரதுனால இழந்த நீர் சத்துவத்தை மீட்டு தரக்கூடியது உடலுக்கு வலத்தை கொடுக்க கூடியது என்னன்னா இயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உறவுகளே மீண்டும் சந்திப்போம்